காரைக்காலமையார் பிராணம் மிக சுவையானது பெண்கள் கோலாம்பு நாயன்மார்களுடைய அந்த அறுபத்தி மூணு நாயன்மார் எல்லா நாயன்மாரும் ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தர உள்பட அத்தனை பேர் நட்டமணிப்பாங்க காரைக்காலமையார் மட்டும் உட்கார்ந்து அந்த விக்கிரகத்தில் சிலையில் காரைக்காலமையா மட்டும் உட்கார வச்சிருப்பாங்க நாயன்மார்கள் பெருமை அளிச்சிருக்கிறார் ஒரு தடவை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன் சென்னையில் நாயன் வச்சிருக்கு அந்த அடுத்த முன் நாயம்மாரில் காரைக்கால மேலே உட்கார்ந்து இருக்கான் ஒரு வெள்ளக்காரன் வெள்ளக்காரையும் அந்த இதை பாத்துக்கனு போனாங்க போகும்பொழுது உட்கார்ந்து இருக்க கூடும் அப்படின்னா உள்ளபடி அம்மையம் எல்லாருக்கும் அம்மை தான் அவன் அதனால காரைக்காலமையார் புராணத்தை நீங்க மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல கருத்துக்கள் அதில் உண்டு அந்த கருத்துக்களை போல சொல்ல போகும் பொழுது நீங்க ரொம்ப கூர்ந்து கேட்க பல்வேறு மலேசியா இருக்க மலேசியாவில் பல்வேறு சாமியார்கள் வர்றார்கள் பல்வேறு விதமான கொள்கைகளை பூத்துகிறார்கள் பல்வேறு விதமாக பேசி தள்ளி போயிடுறார்கள் சைவ சமயத்தின் படியே பேசுகிற ஆட்கள் குறைச்சலா இருக்கு அதனாலதான் நான் சொல்றது கவனிக்கணும்னு சொல்றேன் காரைக்காலம்மையார் ஞானசம்பந்த அப்ப சுந்தரெல்லாம் முற்பட்டவர் அவருடைய காலம் ஆயிரத்தி அஞ்சூறு ஆண்டு இருக்கும் ஆயிரத்தி அஞ்சூறு ஆண்டுகளுக்கு வியாபாரிக்கு மகளாக அவள் பிறந்தார் என்ன சொல்றார்னா திருமடந்து அவதரித்தால் போல பிறந்தார் அப்படிங்கிறார் மகாலட்சுமி அவதரித்தது போல காரைக்காலமையார் அவதரித்தார் அப்படின்னு சேட்லார் சொல்றாரு இதை சைபரில் தான் புரிய சொல்ல போறது இப்ப மகாலட்சுமி வைணவ சம்பந்தம் வைணவ சம்பந்தமான மகாலட்சுமியை காரைக்கிழமையாருக்கு ஒப்பிட்டு மகாலட்சுமி திருமடந்தை போன்று அவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது குழப்பமா இருக்குமே சேக்லார் பாடலாமா அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் சைவத்தில் ஒரு லட்சுமி இருக்கு வைணவத்தில் ஒரு லட்சுமி இருக்கு இங்க குறிப்பிடப்படுறது சைவ லட்சுமி அதாவது ராமருக்கு மனைவியா வந்த சீதையும் கிருஷ்ணனுக்கு மனைவியா வந்த ருக்மணியும் தத்துவத்தில் சிவபெருமான் திருமாவா நிற்கும் பொழுது அவளுக்கு துணையா நிற்கும் பொழுது பார்வதி அவளும் லட்சுமி என்று சொல்லப்படுவார் அவர் சைவலட்சுமி இருக்கிற அந்த சைவலட்சுமி திருமடந்து போன்று பிறந்தாள் சைவலட்சுமி போல பிறந்தாள் அவளது அழகாக இருந்தாள் காரைக்கால் அழகை ரொம்ப விரணிக்கிறார் அவரந்த விற்பாடுக்கான் சொன்னாடு நடந்த ஒரு விஷயம் திருவார்த்தை பண்டல் பயில் பண்டல் விளையாட்டு சின்ன பிள்ளைகள் விளையாட்டு காரைக்கால அவளுக்கு பேச தெரிஞ்சதிலிருந்து சிவனாமன் அவள் இவ்வளவு பெரிய நாயமார அவன் குழந்த பருவத்திலிருந்து நாமம் சொன்னான் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் சிறந்தனின் திருவடியே சேர்ந்தேன் பயில்வான சேர்த்துல சொல்றார் பண்டல் சின்னப்படி ஒரு விளையாட்டு சிறு குழந்தையாக தரையில் விளையாண்டு பொம்மை விளையாண்டு பண்ண வேண்டியிருக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப சுமான வழி ஒண்ணிருங்க இருக்கும் பொழுது ரொம்ப ஒரு அமைச்சனவர்கள் மனைஞட இது நடக்கணும் போன வருஷம் செமினார்ந்திருக்கும் சந்தோஷப்பட்ட தெரியும் அது விஷயம் அமைச்சர் சம்பந்தனார் மந்திரியா இருக்கும் பொழுது அருள்கூட்டத்தில் பேசினார் அப்ப சொன்னார் ரொம்ப கஷ்டமான வழிகள் தபங்கள் கஷ்டமா இருக்கு சுலபமா ஆண்டவன் அடைவதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமா அடைவதற்கு ஒரு வழி இருந்தா செட்டியார் சொல்லட்டும் அவங்க வழி இருந்தா செட்டியார் சொல்லட்டும் அதனால என்னுடைய பேச்சை எல்லாரும் கவனிச்சார்கள் நான் என்ன ரொம்ப சுலபமான வழி இருக்கு என்ன வழி தெரியுமா சிவ சிவ சிவனு சொல்லிக்கொண்டு எந்த நேரம் பார்த்தாலும் காலையில படுக்க விட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறது தூங்க போகும்பொழுதும் சிவசிவன் இது போதும் அப்படிங்கிற வழி ஒரு படிக்க வேண்டாம் மந்திரங்கள் உச்சரிப்புகள்லாம் நீங்க பழக வேண்டாம் இதுக்கு பெரிய பணக்காரெல்லாம் நீங்க இருக்க வேண்டாம் நீங்க ஒரு பெரிய செல்வாக்கு வாய்ந்ததில்லை பெருவார் நூல்கள் படிக்க வேண்டியதில்லை படிக்க வேண்டியதில்லை நோயாளியாக இருந்தாலும் உடையவனாக இருந்தாலும் சரி ரொம்ப சிவசிவ நாம சிவசிவில தீவினையாளர் தீவினை மாழும் சிவசிவ என்பது சிவகதிதானே சிவ சிவ சிவன் சொன்னா போதுமான சொல்லலாம் ஆக இது மூணு ஒரு தெய்வம் தான் கணேசர் பேரே சிவன் பேர முருகன் பேரே இல்லை மூவர் ஒருவர் தான் அதையும் விலகிட்டு போனோம் அதனால அந்த மாதிரி சொல்லலாம் அதனால பெரியவர்கள் சிவநாமத்தை சொன்னால் போதுமானதுங்கிறாங்க இதுக்கு என்ன அத்தாரிட்டி சம்பந்தம் கேட்டார் நீங்க சொல்றீங்களா கொண்டடித்தாயில் அவன் தனையான் பவனனு நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் எமை என்று வந்து எடுப்படுமே சிவ சிவ சிவ சிவன் சொல்லிக்கிட்டே இருந்தா சிவபெருமான் பாப்பாரான் விடமாட்டாம் ஊருக்கு நம்ம பேரே சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான்னு காட்சி விடுத்துவாரான் இவன் என் அழைப்பொழியான் என்று வந்து எப்படுமே எம்எ அழைப்பொழியான்னா விடமாட்டாம்பூருக்கு என்று ஒரு காட்சி சுலபமா அவனை பிடிச்சு கொடுக்கிறதுக்கு அவன் நாமத்தை சொல்லுவதுதான் நாமம் சொல்வது போன்ற சுலபம் வேற கிடையவே கிடையாது சாதாரண உங்க வாழ்க்கையில உங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சிவசிவன் சொல்லலாம் பின்பற்றினார் சின்ன குழந்தைகள் நாமஞ்சொல்வதற்கு பெரிய பயிற்சி எல்லாம் நாமத்தினுடைய பலத்துக்கு இந்து சங்கத்தில பொன்னையா இருக்கார் இந்து சங்கத்தில பொன்னையா தலைவரா இருந்தார் அவர் தலைவரா இருக்கும் பொழுது என்னை அழைச்சுக்கிண்டு அங்க புதுராய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுற என்று போனார் போகும் அந்த சக்கரம் அம்புட்டுக்கு ஒரு பாடு உடனே எனக்கு வேற நினைவு இல்ல சிவசிவா ஏனா அந்த சொல்லியே பறக்கத்தை கிட்ட சிவா சிவனான்னு சொன்னா அவரும் சேந்து சொன்னார் சிவா சிவனா ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் ఎవரோ நாலு பேர் வந்து தூக்கிட்டாங்க காரை காரை உடனே தூக்கி திருப்பி வச்சிட்டேன் எனக்கு ஊர் காயில் இல்ல லடி மூச்சே நின்னுும்பள இருந்து ஆனா இந்த சிவனாவே என்ன உடனே காப்பாத்திச்சு இது அனுபவம் அத எப்பவும் புண்ணையா சொல்வார் செட்டியார் திக்கு சிவா சிவனான்னு சொன்னத நான் ஏன் சேந்து சிவா சிவனான்னு சொன்னேன் அது வந்து ఎవனோ ரோட்ல வந்தனா உடனே நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேர் சேர்ந்து தாங்க சேந்து காரை திருப்பி அப் ஒரு காப்பாத்து அருமையான பாட்டு அரண்நாதர் பாட்டுக்கு துணை முருகா என முன்பு செய்த துணை அவன் தண்ணீர் தோள்களும் பயந்தி வலிக்கு துணை வடிவேலும் செந்தோட மயுரமுமே வலிக்கு துணை முருகன் நாமம் நீங்க போற பாதைக்கு உங்களுக்கு துணையா இருப்பது முருகனுடைய நாமம் தான் எந்த நேரமும் உங்களுக்கு அவன் தோணை செய்வான் இதை என் அனுபவத்தில் என்ன சொல்றேன்னு கேட்டா சென்னையில மயிலாப்பூர்ல சைவ சித்தாந்த சமாஜ மகாநாடு நடந்துகிட்டு இருந்துச்சு அதுல பேசுறதுக்கு நான் போயிருந்தேன் அப்ப சி சுப்பிரமணியம் இருக்காரே உணவு மந்திரியா இருந்து இப்ப மகாராஷ்டிரா கவர்னரா இருக்கார் அவர் சி சுப்பிரமணியம் மந்திரி சபையில் உணவு மந்திரியா இருந்தார் அவரே இந்த இதுக்கு வரவேற்புரை வழங்கறதுக்கு அழைச்சிருந்தாங்க அதனால அவர் வந்து உட்கார்ந்து இருந்தார் நாங்க எங்களை எல்லாம் பார்த்தார் கண்ணால வேற நான் பேசும் பொழுது இல்ல கண்ணால பார்த்தார் பார்த்துட்டு அவர் வரவேற்புரை வழங்கினுட்டு அதுக்கு மேல மந்திரிகள் இருந்தா மதிப்பு இல்லை உடனே புறட்டு வித்தார் போற அப்புறம் நாங்க பேசினோம் பேசி முடிந்த விற்பாடு அங்கிருந்து இறங்கி சண்டை சண்டை ஆரம்பிச்சா போலீஸ்காரன் வந்துட்டான் இங்க ரெண்டு பேரும் உங்களுடைய தகராறுகள் வந்து நடுவில் எடுத்து விட்டு அவன் போலீஸ்காரன் என்ன கூப்பிடான் வந்து கையழுத்து போட்டேன் சொன்னா அப்புறம் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன் அடிக்கடி என்ன ஆள விடையானு இருக்கும் என்ன பிடிச்சுக்கிட்டேன் நீ தான் வந்து ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும் போலீஸ்க்காக எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் நடக்கல சரி என்ன டிப்ஸ் குடுக்கலாம்னு பார்த்தா தெரியாம கொடுத்துன்னா அதுவே குற்றம் பிடிச்சுக்கிட்டு வாங்க ஊர் தெரியாத ஊரா இருக்கு நம்ம வந்து மாட்டிக்கிட்டு என்னடா தர்மசங்கடமா இருக்கு ஸ்டேட்மெண்ட் நாலு பேர் இருக்குன்னா மற்ற நாலு பேர் பேசாம இருக்காங்க நம்மள மாட்டிடுவாங்க என்ன முடிச்சுக்கிட்டா திரு தர்ம சங்கடம் சரிதான சந்தர்ப்பத்தில் இந்த மந்திரி சுப்பிரமணியத்தினுடைய கார் அவர் கொடி போட்டிருக்கு மெட்ராஸ் கவர்மெண்ட் கொடி போட்டிருக்கு அவர் உள்ள உட்கார்ந்து இருக்காரு ஓட்டிக்கிட்டு இருக்க அவர் அப்படியே அங்கிருந்து வந்தார் அவரோட வேற வழியா போற வேற வீதியா வழியா போறாரு எங்களை பார்த்த உடனே என்னை அந்த வரை மகாநாட்டில் என்ன செய்தார் நானும் அவருக்கு ஒரு பதில் கும்பிடு போட்டேன் கார் வாட்டி போயிடுச்சு அவ்வளவு தான் நீங்க போகலாம் அப்படின்னா அந்த சுப்பிரமணியம் இருக்கு அப்புறம் இருந்தாங்க சுலபமான வழி பொம்பளை ரொம்ப கஷ்டமான தபத்தை பண்ண முடியாது கணவனுக்கு பணி செய்யணும் பிள்ளைகளுக்கு பணி செய்யணும் குடும்பத்துக்கு பணி செய்யணும் இருக்கலாம் காரக்கார்த்து அந்த வீரார் திருவார்த்தை எவ்வளவு சுலபமா நம்ம சமயத்துல பாருங்க ஆனா இதை சொல்றதுனால முடியல இந்த நாமம் எப்படி காப்பாத்தும் இருக்கும் உங்களுக்கு சொல்றேன் தவறான வழியில நம்ம இறங்கும் பொழுதும் கூட சாதாரணமாக ஒருத்தம் பார்ல போய் சாப்பிட போறான்னு வச்சுக்குவோம் அந்த பார்ல அவன் பிராந்தியை ஊற்றி கிளாஸில் கொடுக்கும் பொழுது வாயில் வைக்கும் சிவ சிவ சிவ சிவன்னு சொல்லிங்க வச்சோம்னா அப்புறம் ஒரு மாத்திர பிராந்தியை விட்டுருவோம் குடிக்கிறதுக்கு அந்த சிவன் ஆமாம் நம்மளை தடுத்துப்படும் இங்கே இருந்தாரு நம்ம மனாயின தவனாக தாடி வச்சுருந்தாலும் தாடி அண்ணாமலைன்னு அவரு நிறைய சாப்பிடுவார் அப்புறம் இந்த சிவபக்தியில் உடனே நின்று வச்சு அருகே குடிக்கிறது காரணம் அண்ணாமலை அறவே குடிக்கிறது இல்லை அதனால இந்த நாம உங்களை தடுத்து விடும் நீங்க தீய செயல் செய்ய போனாலும் கூட உங்களை தடுத்து விடும் உங்க கணவன்மார்களை எல்லாம் நாமத்தை சொல்லி பழக்கி விட்டீர்கள் போக மாட்டாங்க நாமம் சொல்லி பழக்கி விட்டீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் வேற தவறான வழிக்கு போக மாட்டாங்க அதுக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லிவிட்டு பேச்ச தோங்குறேன் அதாவது ஒரு களக்குத்தாடி இங்கேயும் சில இவங்களுக்கு வீதியில் வந்து ஆடுவாங்க அமெரிக்காவில கூட ஆடுறான் இங்கேயே ஆடுவாங்க மலேசியாவிலேயும் இந்தியாவிலையும் ஆடுவாங்க ஒரு வளையத்துக்குள்ள ஒரு வளையம் அந்த வளையத்துக்குள்ள சின்ன வளையம் அதுக்குள்ள ஏழு முறை நுழைஞ்சு நுழைஞ்சி வெளியே வந்தான் ஜனங்களை அதை பார்த்து விட்டு பத்து காசு இருக்கு போடுச்சு இதுல பெருப்பு காதி இதே ஒரு கேங்ஸ்டர் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் பெரியகாரன் அடைய கம்பிக்குள்ள நல்லா நுழைறானே இவனை கைப்பற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பெரிய பெரிய திருடுகள் சொல்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்குமே அப்படின்ட்டு இந்த களக்குத்தாடி ஆடி முடிஞ்ச கூப்பிட்டான் வசூல் கேட்டான் இன்னைக்கு என்ன சார் நாலு வசூலாச்சு வைத்தியக்கார பேடு ஐம்பதனாயிரம் ஒரு தடவைக்கு ஐம்பதாயிரம் கேட்டான் நாட்டுற ஜன்னலுக்குள்ள நீ நுழைஞ்சிருவோம் எந்த ஜன்னல்குள்ள நுழைஞ்சு கதவை திறந்து விட்டுற வேண்டிய நாங்க போய் அடிச்சுட்டு வந்துடும் வீதியில் ஜன்னலுக்குள்ள நுழைஞ்சு கதவை திறந்து விட்டு போதும் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு உனக்கு உடனே பரிசு அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டு சரி ஒத்துக்கிட்டான் அது போல அந்த ஊரில் ஒரு பெரிய தவக்க வீடு சீன வீடு முரட்டு வீடு மே வீடு அங்கே தான் அவர் பொட்டமெல்லாம் வச்சிருக்காரு தெரியும் அதனால அங்கே போகணும்னா அது திறக்கணும் ஜன்னல் வழியா உள்ள நுழைய வச்சு கதவு திறந்து விட்டா இங்கே போய் சாவியெல்லாம் வச்சிருக்காங்க போட்டு பொட்டத்துலேருந்து எடுத்துருவாங்க அதுக்காக இவன் ஜன்னலில் ஏறுறான்னு சொன்னாங்க இங்கிருந்து ஒரு கயரை கட்டி ஜன்னல்ல ஏற்றிவிட்டேன் இந்த கிழக்குத்தாடியை ஏறிட்டேன் ஜன்னலில் கம்பிகள் இருக்கு இந்த இவன் சாதாரண விளையிற கம்பியை விட என்ன அகலமா இருக்குது அதில் தாராளமாக இருக்கு அங்கே போய் ஜன்னலில் நின்றுக்குட்டான் நுழஞ்சு நுழைஞ்சி வருவான் அது அந்த பழக்கத்துல இருந்துட்டதுனால ட்ரம் அடிங்க அப்பதான் அப்படின்னா ட்ரம் அடிச்சா என்ன ஆகிருது போடுவா இறங்கியா கிளையிட்டான் என்ன ட்ரம் சப்தத்துல ஈடுபடுத்தி கொண்டதுனால ஒரு பெரிய திருட்டு செயல இருந்து தவிச்சு ஒரு சப்தத்தினாலே ஆற்றல் இருக்குமானால் நாம சப்தத்துக்கு நாமத்தினுடைய சப்தத்துக்கு தீய வழியிலே புகவிடாது எந்த வழியில நீங்க போறாலும் சொல்ல வர்றேன் அதனால சிவபெருமானை தரிசிப்பதற்கு அவனை கண்ணாலே காண்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் நாமத்தை சொல்லுங்கள் ரொம்ப சுலபமான வழி அதைத்தான் காரைக்காலம் செய்தார் முதல் அவளோட பேச்சு நீ அடுத்த விஷயம் காரைக்காலமையார் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில இருந்து பழகி வந்த விற்பாடு பருவம் வந்துச்சு வயதாயிட்டா இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ற பருவம் வந்துருச்சு அந்த பருவத்தை பத்தி சேக்கலார் பேசும் இல்லிகவா பருவம் வந்து வீட்டை விட்டு வெளியில போகாத பருவம் சொல்றாரு அதை அதாவது பெரிய மனுஷான பருவத்தை வீட்டை விட்டு வெளியில போகாத பருவம் இப்ப ஒத்துக்குவோம் எங்கேயாவது வீட்டை பெரிய மனித விட்டு வெளியே போகாமலா இருக்கும் வெளியே போக வேண்டியது வந்தால் தாய் தங்கச்சியோ யாரையோ துணையோடு தனியா போகக்கூடாது அப்படி வச்சுப்பிட்டா என்ன ஆகுறது கல்யாணம் ஆகாதே இப்ப காதலிச்சில் கல்யாணம் பண்ண வண்டி இருக்கு அதனால காதலித்து கல்யாணம் பண்ணுறதுதான் அப்படி தனியா போகப்படாமல் நாமளும் கூடவே போயிருந்தோம் எங்கிட்டு காதலிக்கிறது எங்க எங்க நான் பால் கித்தா விற்கிற ஒரு கித்தா கடைக்கார இருக்கேன் அவனோட ஒரு கிழக்கு சீனை வேலை பார்க்கற நல்லா அழகா இருக்கா வயதான் ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை அவனை கேட்டேன் என்னடா இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான சுக்கோ பாண்டை அப்படின்னா சுக்கோ பாண்டை இல்லையா என்னன்னு ஒருத்தனை காதலிக்க தெரியலையா அவளுக்கு இந்த காலத்துல வீட்டுல என்ன ஆகுது காலத்தோட ஒட்டினாலும் கூட தமிழ்நாட்டு இந்து தர்ம முறையில பெற்றோர்கள் மாப்பிள்ளைய தேடி பொண்ணுக்கு அழிக்கிறது தான் ஒரு சிறப்பு அதை தான் பழங்காலம் அதை கொண்டீச் சொல்றது பார்த்து செய்யறதுன்னு அர்த்தம் அந்த முறை அந்த காலத்தில் இருந்ததுனால காரைக்கால வெளியே போகாம இருந்துட்டான் இப்ப இந்த கற்பொழுக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது பாணிகள் பழகிட்டா இருக்கு கற்பொழுக்கம் பத்தி பேசுறதுலாம் பழைய கதை போல இருக்கு ஆனா உண்மை என்னன்னு கேட்டா இன்றைக்கு மேல்நாட்டில் இருக்கிற பெண்களுமே இப்படி ஒரு கற்பொழுக்கம் அமைந்தா தேவையின்னு விரும்பக்கூடிய நிலை வந்துருச்சு உடல் நலம் கட்டுப்போச்சு வாழ்க்கையும் கட்டுப்போச்சு நிம்மதியான நிலையான ஒரு அஞ்சு குடும்பத்தை எடுத்து பண்ண குடும்பம் ஒரே மனைவியும் ஒரே புருஷனா அமெரிக்காவில் வாழ்ந்தது கிடையாது ஒரு வேடிக்கைக்கா கதை சொல்லுவாங்க இருபத்தஞ்சு வருஷமா ஒரு புருஷனும் மனைவிமா வாழ்ந்தது ஆனா ஒருத்தன் வாழ்ந்துட்டாரா இருபத்தி வருஷமா ஒரே புருஷன் ஒரே புருஷன் பெரிய கொட்டைத்தல் அமெரிக்காவில் உள்ள பேப்பர் பத்திரிகை அதிசயத்தை பாக்கிறதுக்கு எந்த அதிசயம் இருபத்தஞ்சு அதிசயத்தை அங்க போய்த்தாங்க போய் எல்லாரும் போய் கேட்டாங்க ாம வேற கல்யாணங்கள் பண்ணிக்காமல் இருபத்தி அஞ்சு வருஷம் என்னன்னு கேட்டா எப்படி நாங்க இருபத்தி வருஷம் ஒன்னா வாழுகிறோம் எனக்கு இருபத்தி வருஷத்துல கல்யாணம் நடக்கும் இல்லினோசு நடந்துச்சு கல்யாணம் இல்லினோசுக்கும் என் புருஷன் இருக்கிற ஊருக்கும் அஞ்சு மைல் தான் அதனால அவர் கார் எடுத்துரை வளர்த்து இருந்தாரு அந்த குதிரையில அவர் வரையும் அதனால மாப்பிள்ளையா குதிரையிலே குதிரையில போகும் பொழுது ஒரு ஒரு மைல் போகணும் குதிரையை தட்டி கொடுத்து போகலைன்னு சொன்னா this this my my first warning warning the the you you do again the same mistake I second second time குதிரில அது கொஞ்சம் போயிருச்சு அப்புறம் warning மைல் ஒன்றரை மைல் போன உடனே மறுபடியும் குதிரைக்கு பயந்து போச்சு <laughs> what is this what is this what you did god you did ha i will katnaava this is my first warning to you ne marudi edum pesada abadina pontattiya avar first warning sonnar paringa adunala second warning varavane 25 varsham vaalndukkindirken second warning varavane 25 varsham vaalndukkindirken enna artham tuppaikku monailga anga vaalavikalam oru oru thar rivolver avaru ooru pidi udarum payindu da na marudi avata onum pesaradillena 25 varsham inda rivolver ku payindu da avarotta vaalraengra கையில ஒரு நம்ம நாட்டு குடும்பங்களுக்கும் அந்த நாட்டு குடும்பங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அங்கே ஒரு குடும்பம் ஒரே புருஷன் ஒரே மனைவி ஓட்ட பாலம் துப்பாக்கி வேணும் நடத்த முடியுமா வச்சிருக்கேன் செகண்ட் வார்னிங் சொன்னா என்ன ஆகிறது இங்கே நம்ம அன்பின் பிணைப்பினாலே நம்முடைய இந்து தர்மத்தின் பிணைப்பினாலே சைவ சமயத்துல நமக்கு இந்த ஊட்டத்தினாலே சிவ வழிபாட்டினாலே மனைவிட்டாலும் அவளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் நாமத்தை ஒான் இந்துக்களுக்கு ஒரு பெரிய பெருமை இந்தியர்களின் நீங்கள் பாக்கியவான்கள் உங்களுக்கு அருமையான மனைவாழ்க்கை அமையுது எங்கள் நாட்டிலே மனைவாழ்க்கை நிச்சயம் மற்றதா இருக்கு என்ன அடிக்கடி அதனால இந்த கற்பொழுக்கம் என்பது ஒன்று வேணுங்கிறத அமெரிக்கர்களும் எல்லாருமே உயர்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி பண்பாடு அமையணும் அதிகமான சோசியலா எல்லா கணவனை அதனால இல்லீகவா பருவம் காரைக்காலமையா இருக்கு வீட்ட விட்டு வெளில போறது இல்லைன்னா இது ரெண்டாவது விஷயம் இந்த கற்பொழுக்கத்தை சொல்ல முடியாது எனக்கு ஒரு ஞாபகம் என்ன வருதுன்னா மிருகங்கள்ட கூட கற்பொழுக்கம் இங்க கமலா சர் கிருஷ்ணூர் சர்க்கஸ் கோலால்मपुरக்கு வந்திருந்திச்சு இந்தியாவிலிருந்து ரெண்டு யானைகள் ஒரு பெண் யானை ஒரு ஆண் யானை பெண் யானைக்கு முருகன் பேர் வெச்சிருந்தான் ஆண் யானைக்கு வள்ளி ன்னு பேர் வெச்சிருந்தான் ரெண்டு சர்க்கஸ் ஆடி காட்டம் அது வந்ததிலே இங்க 10 நாள் ஆன உடனே இந்த ஆண் யானை இருக்கே வள்ளி முருகன் அதுக்கு என்னமோ வியாதி வந்திருச்சு டாக்டர் வந்து வெட்டணும் டாக்டர் வந்து என்ன ஊசியெல்லாம் போட்டார் பண்ணாரு செத்து போச்சு அந்த யானை ஆண் யானை செத்து போச்சு இந்த பெண் யானை சாப்பாடே எடுத்துக்கானு வலியுறுத்தி ஊட்டியும் எடுத்துனா கற்பு கரசி புருஷன் இறந்ததுக்காக உயிர் விட்டு பத்து நாள் இருந்து நடந்தது கோலாலம்பூர்ல அதனால கற்பு என்பது ஆண்கள் இது மனித வர்க்கத்துல மட்டுமில்ல மருவங்கள் இருக்கு புறாக்கள் ஒரு ஜோடி இருக்கு அந்த ரெண்டு புறாக்களும் ஆண் புறம் ஜென்புரா கூடிச்சிருந்து பிரிவதே இல்லை அவர்கள் மாறுறதே இல்லை அந்த அது ஒரு வகை இருக்கு புறாக்கள் சேர்ந்தா அது பிரியமாட்டாது என்றைக்கும் ஒன்னா தான் இருக்கு சேர்த்தாலும் ஒன்னா சா அந்த மாதிரி எல்லாம் மிருகங்கள்ல பறவைகள்ல கூட கற்புடுக்க இருக்கும் பொழுது மனிதர்கள்ட்ட எவ்வளவு இருக்கணும் அதனால இங்கையார் இல்லிகபா பருவமாக வீட்டிலேயே அடங்கி இருந்தார் கல்யாணம் பேசணும் ஆனா அந்த காலத்தில் சட்டம் என்ன இருந்துச்சு தெரியுமா பெண் வீட்டுக்காரன் கல்யாணம் பேசப்படாது இதையும் தெரிஞ்சுக்கும் நீங்க மாப்பி வீட்டுக்காரன் தான் கல்யாணம் பேசணும் இருந்தார் எங்க பெண் இருக்கு தேட வேண்டி மாப்பிள்ளை பழைய காரைக்கால காலத்தில் பெண் வீட்டுக்காரன் தேடுறது இல்லை அவர் பேசாமதான் இருந்தார் காரைக்காலமார் பேசாமதான் இருந்தார் நாகப்பட்டினத்துல நிதிபதியின் ஒரு பெரிய பணக்காரன் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த மகன மகனுக்கு செய்யலாமான்னு கேட்டு விட்டாங்க அப்படி என்ன சொல்றதுமே பெண் விட்டார்களுக்கு ரொம்ப கடம்பு என்ன நம்ம மூணு கும்பல பிள்ளை பெருங்கடனாளியா வச்சுக்கணும் அப்படி என்ன தெரியுதுன்னு பெண்கள் நிலைமைக்கு அமைச்சு சமூகத்தினுடைய கோளாறு சமூகம் செய்தது அந்த சமூக திருத்தங்கள்லாம் யாழ்ப்பாணத்தால் வீட்டிலையும் இந்த பெண் பிறந்தா கஷ்டமா இருக்கு நகரத்தார்கள் பெண்கள் பிறந்தா கஷ்டமா இருக்கு தமிழர்கள் வீட்டிலையும் பெண்கள் பிறந்தா கஷ்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூக சமூக அமைப்பை மாத்த வேண்டாம் இவ்வளவு நாகரீகமான காலத்திலையும் கூட இன்னும் நம்ம மாத்தல பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாலும் கேட்கறான் டவரி அம்பதாயிரம் லட்சம் நாகரிகம் மாறவே இல்லையே இது அதே மாதிரி வியாதியா இருக்கு அதனால அந்த காலத்துல காரைக்காலமையார் இருக்கிற அவர் வீட்டுக்கு நாகப்பட்டினத்திலிருந்து நிதிபதிங்கிற ஒரு பணக்காரன் பெண்ணு கொடுக்குறீங்களான்னு கேட்டு விட்டான்னு சொல்றாரு நிதிபதி என் உலகின்கண் பலர் தான் பயந்த பயந்த குளம் திருமிலையை மகன் பேசி மாடமால் தெரிஞ்சுக்கிறான் கல்யாணங்கிறது மாப்பிளோட பேசி முடிஞ்சு கல்யாணம் பண்ண அப்பவுமே காரைக்கால் அம்மையாருக்கு ஏராளமான சீதனம் அவ்வளவு பணமும் கொடுத்து நீ இனிமே போய் நாகத்தில் உங்க அப்பாவோட்ட இருக்க வேண்டாம் இங்கேயே காரைக்காலிலேயே ஒரு கடை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணேன்ட்டான் ஆறு காரைக்காலம்மையாருடைய தகப்பன் இங்கே இருக்கான் மாப்பிள்ளை அதனால அந்த ஊர்லயே ஒரு பெரிய கடை வச்சு கொடுத்துட்டான் வியாபாரம் காரைக்காலம்மையாருக்கு தனியா ஒரு வீடு கட்டி கொடுத்து புருஷன் மனைவா வால்பிடியா பண்ணிட்டான் கணக்காரனை கண்டு அளவில் அளவில் பொரு அணிமாடன் அருந்தமைத்து அவனுக்கு ஒரு வீடு அமைத்து கொடுத்து கடையும் அமைத்து கொடுத்து மாப்பிள்ளையே காரைக்கால தகப்பன் அந்த மாதிரி செய்து விட்டான் காரைக்கால அம்மையாரும் தனத புருஷனோ வாழ்ந்தார்கள் காரைக்கால் இல்ல அவன் தனியா வியாபாரம் பண்றான் இவன் வீட்டில் இருக்க ஆனா இவளுக்கு சின்ன பிள்ளையில இருந்த உடனே அவரை அழைச்சு அவருக்கு வேண்டுகோள் இருக்க பொழுது அவனுக்கு வேண்டுகோள் கொடுத்து பேஷியோ துண்டோ எல்லாம் கொடுத்த அடியார்களுக்கு சாப்பாடு அருமையா போட்டு அனுப்பி வைக்க இந்த தொண்டவை செய்த அதை புருஷன் ஆட்சி வைக்கல அந்த தனகத்தானே அவன் புனித புனிதத்தை வியாபார கடையில் போட்ட நல்ல அருமையான மாம்பழமா அதை கொண்டாந்து வியாபாரி தானே அவன்கிட்ட சன்மானமா கொடுத்தாரு தமிழகத்தின்கிட்ட அந்த ரெண்டு மாம்பழத்தையும் வாங்கிக்கிறான் வாங்கினு வியாபார விஷயமா பேசி அவன் வீட்டில் உண்டைய அம்மா இருக்கும் உண்டை கொடுத்து வச்சுட்டு வச்சிக்க சொல்லு நான் வரணும் நல்ல பழம் வச்சுக்க சொல்லு கொடுத்து இரண்டு மாங்கனைகள் வைக்கவேன அனுப்பினான் வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டான் தின்னு விடுவான்னு பயம் கொடுக்கவனுக்கு யார்கிழமை தின்னு விடுவான்னு பயமா என்ன தெரியல வச்சுக்கணும் அனுப்பிவிட்டான் அவங்க கொண்டே குடுத்திருக்காங்க மாம்பழம் கொடுத்து விட்டாரு வந்துட்ட இது முடிஞ்சது கதை இந்த நேரத்துல ஒரு சிவனடியார் படுபசி அவருக்கு அபாரமான பசி தாங்க முடியாத பசி அந்த பசியோட்ட வந்தவர் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு இவ காரைக்கால மேல என்னம்மா என்னையான்னு கேட்டார் ரொம்ப பசியா இருக்கமா அதை திருநீர் பூச்சிருக்காரு அணிஞ்சிருக்காரு ரொம்ப பசையா இருக்கமா அப்போ அப்படியா என் உதவாது பாட்டு கரி அமுதங்கு உதவாமல் அதாவது இவ அங்க சமைக்கும் பொழுது என்ன ஆயுட்டா கரியதம் உதவாதே திருவமுதும் கை கூட சோர் வடிச்சுட்டில் காயறியில் சோர் வடிச்சுட்டா கரியு உதவாதே செய்யாமல் சாப்பிடுற கையமுது உண்டாயிப்போற வச்சு விசுறுவாங்க ஜனங்கள்கிட்ட தாரைக்கிழமை மாம்பழ திருவிழா பேரு நினைக்கும் தாரைக்கிழமை நினைவாக மாம்பழ திருவிழா நடத்துவாங்க மா தரையில் கொடுக்கும்ல திருவிழா நடக்கும் இந்த மாம்பழத்தை போட்டோன்னா சாப்பிட்டு அடியார் போயிட்டார் அடியார் போன பிற்பாடு புருந்து வர்ற எப்படிமன் கடிமகள் சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தார்கள் மயிலை கண்டா வெருணும் மாடு நேரத்தை மயிலுக்கும் காக்கு பொ பிரித்தம் இருக்காது நகை மயிலை தளிரடிமன் நகை மயிலை தாத விருதார் காலைக்குளையாக சொன்னார் உண்மையிலே இவனைக்கு ஒரு கருத்து என்னன்னு கேட்டா வந்தான் வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சான் நல்ல அற்புதமா சோப்பு போட்டு அருமையாக அவன் காளின்றவன் சாமி சாப்பிடுவான் குளிச்சுதான் இறைவனை கொஞ்ச நேரம் வணங்கிட்டு ஒரு ஊதியாவது பூசி கொஞ்ச நேரம் வணங்கிட்டு வந்து இலையில வந்து உட்கார்ந்தா தான் அவன் மனுஷன் அப்படி இல்லாம குளிச்ச உடனே இலையில வந்து உட்காந்துட்டாருன்னு சொன்னா எந்த நேரம் குளிச்சாலும் குளித்த உடனே திருநீர் பூசி கொஞ்சம் சாமியை நினைச்சு உட்கார இலையில இவன் பொற்புற முன் நீராடி பாடுறாரு நல்லா அழகா பொற்புற முன் நீராடினா அழகாக நீராடி புகுந்து அடிசில் பையில வந்து உட்காந்துட்டானு வந்து உட்காந்துட்டான் இலையில அது காளையும் அப்படிப்பட்டவன் தான் காளை மாட்டுக்கு சாமி கிட தெரியாது எங்கேயாவது மாட்டுக்கு சாமி கும்பிட தெரியுமா கோழிக்கு சாமி கும்பிட தெரியுமா பன்றிக்குட்டிக்கு சாமி கும்பிட தெரியுமா மனுஷனுக்கு தான் சாமி கும்பிட தெரியும் நடித்திலே இறை அலமந்து பூக்கை கொண்டாரன் பொன்னடி போற்றில பூவை கொண்டு இறைவனுக்கு ஒரு ஒரு பூ போட்டுட்டா சாப்பிடுவனும் பூக்கை கொண்டியா இறைவன் பொன்னடி போற்றில நாக்கை கொண்டு யாரன் நாமம் நான் நாவை கொண்டு ஒரு நாமத்தையாவது சொல்லணும் சும்மா சிவசிவன் சொல்லிட்டா இப்போ சாப்பிட வந்து ஒண்ணும் செய்யாதவன் என்ன ஆகுறான்னு கேட்டா யாக்கைக்கே இறை தேடி உடம்புக்கே இறைய தேடி காக்கைக்கு இறையாயினா செத்து போறாங்க காக்கை குத்தி செத்து போறாங்கன்னு அர்த்தம் மாடி இற சாப்படும் மிருகம் இர சாப்படும் மனுஷன் உணவுதான் சாப்பிடுவான் இவன் சிவராமன் சொல்லாத தேடுறான் உணவு தேடலம் சொல்லாமல் யாரும் சாப்பிட்டால் அவன் சாப்பிட பொம்பளை முருகநாமத்தையோ சிவநாமத்தையோ ஒன்னும் சொல்லான்னு சாப்பிட்டா மிருகாவன் அதனால சிவநாமன் சொல்லாதவன அப்படி சொல்றாரு காலைன்னு சொல்றாரு களிமையில் சுற்ற போற்ற காலைக்கு கல்யாணம் செய்தார்கள் அதனால வந்து உட்கார்ந்துட்டான் இவ கடப்பாட்டில் ஊட்டுவாள் இவ கணவனுக்கு ரொம்ப தர்ம இந்து தர்மம் பரப்பார் நடக்கிறவளவ அதனால இவன் என்ன செய்தான்னு கேட்டா உடனே சோறவு போட்டு காயறிகள்லாம் எடுத்து வச்சு பரிமாற ஆரம்பிச்சுட்டான் பொழுது மாட்டம் இருந்தது போட்டாச்சு மாம்பழம் இருக்குமே கொண்டாங்க போட்டேன்னு சொன்னா உடனடியாக உள்ள நுழைஞ்சிட்டார் என்ன செய்ய மாம்பழம் சேர்ந்தது மாம்பழம் உனக்கு எங்க மறுபடிய ஒரு மாம்பழம் வந்து மாம்பழத்தை கையில வாங்கினா மாம்பழம் மறைஞ்சிருக்கு இது வரையில கதை இது வரையில தெரிஞ்சு வச்சுக்கோங்க பயந்துட்டான் உடனே இந்த இடத்துல நீங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா இந்த மாம்பழம் எப்படி வந்துச்சு இந்த மாம்பழத்தினுடைய நிலை என்ன அப்படி என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு என்ன செய்யும் கேட்டா இறைவன் திருவருவிழால மாம்பழம் வருது இன்னைக்கு பல சாமியார் இருக்காங்க பண்டிமலை சாமி வந்தார் அவர் என்ன ஒண்ணார் கையா குங்குமம் வரும் கையா விவூதி வரும் கையப்படி மூணாரம்னா பழம் வரும் சிங்கப்பூர்ல சாரங்கபாணி தாரு போ சாரங்கபாணி அவருடைய முன்னிலையில நடத்தி காட்டினார் நானும் போயிருந்தேன் அப்ப சாரங்கபாணி சொன்னார் என்ன சாமி எல்லாம் உங்க கையிலேயே வருது எங்களை சாப்பிடுங்க நாளைக்கு நீங்க வச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி வரும் என்ன கேட்டாரு நெருக்கடி பழம் வேணும் ஒரு பரங்கி பழம் எடுத்து கையை ஒண்ணு பெரிய இந்த அற்புதங்களே பெரிய மகான் பெற்றையும் நினைக்கிறார் அதனால இது கடவுள் திருவுருள வருவதெல்லாம் திருவுருள வருவதே இல்லை நிச்சயமா பூஜை பழன்களாம் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க ஒருத்தர் குண்டலி சக்தி எழுப்பு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி காட்டுவாங்க அந்த காலத்தில் எனக்கு இருபத்தஞ்சு வயது எழுதினே ஒரு சாமியார் கேட்டேன் காந்த காட்டுவத அடங்கிருக்கான் கால்வாசிய அந்த ஆசை அடங்கியிருந்தா தான் உண்மையிலேயே நல்ல சாமியாரை பார்க்கிற பட்டை ஒழிக்கின்ற வன் உன்னுடைய ஆசையை ஒழித்து ஆடவனிடத்தில் மனதை திருப்புகின்றனோ அவன் தான் உண்மை சாமியார் பன்னஞ்சம்பாத்தி உண்மை சாமியார்கள் சைவத்தை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டா சிவபெருமானை வணங்குங்கள் முருகனை வணங்குங்கள் விநாயகரை வணங்குங்கள் நவகிரகங்களை வணங்க வேண்டாம் இந்த சரஸ்வதி ரசி இதெல்லாம் வணங்கிட்டு இருக்க வேண்டாம் அதிதெய்வங்களை மகாவீரண வணங்க வேண்டாம் மதுரை வீரனை முனியாண்டி வணங்க வேண்டாம் முப்பது வருஷமாறு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிவபெருமான வணங்குங்கள் முருகனை வணங்குகள் விநாயகர் வணங்குங்கள் அம்பாளை வணங்குங்கள் தெய்வம் முழுமுதல் தெய்வத்தை விநாயகர் கோயிலாக மூவார் பக்கம் இருக்கிறோம் அதனால கொஞ்சம் முன்னேறிகின்றிருந்துச்சு இப்போ மறுபடியும் கதை திரும்பி ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டேன் எந்த பிரசங்கம் செய்யறதுக்கு ஆகலை அதனால இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் மறுபடியும் கதை திரும்பி இப்ப என்னடான நவகிரக பூஜை துர்க்க பூஜை லட்சுமி பூஜை விளக்கு பூஜை எல்லாம் இந்த பொண்களை வைக்கிறது இது இந்த பூஜையெல்லாம் பிரயோஜனம் நீங்கள் உண்மையாக வணங்குறாங்க நீங்கள் மனதார முருகன வணங்குங்கள் விநாயகர் வணங்குங்கள் வர அம்பாளை வணங்குங்கள் நடராஜரை வணங்குங்கள் தட்சிணாபுர்த்தி வணங்குங்கள் அதுதான் முழுமுத தெய்வங்கள் இந்த அதி தெய்வங்களும் இந்த சிறு தெய்வங்களும் உங்களுக்கு கொடை செய்ய போறதில்லை உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டாது ஒருத்தர் சொன்னாரா இந்த பேசினவர் அவர் சமஸ்கிருதம் படிச்சிருக்காரா திருவாரியா எல்லாம் கை வந்த கலை உள்ளவரா அவர் சொன்னாராம் இங்க வந்து நவகிரகங்கள் வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க நவகிரகங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சுலோகங்கள்லாம் இருக்கு சமஸ்கிருத சுலோகங்கள்லாம் இருக்கு அந்த சமஸ்கிருத சுலோங்களை சொன்னா எவ்வளவு பயன்றிக்கு சொல்லி இருக்கு இதெல்லாம் அவர்கள் சமஸ்கிருதம் படிக்காம சும்மா தேவார திருவாசங்களை படிச்சுக்கிட்டு வேண்டாம் சொல்றாங்க அப்படின்னு பேசினார் பேசினார் கேள்விப்பட்டேன் பேசினாரு தேவார நிர்வாகங்களுக்கு மேல வேற சுலோகமா இருக்கா அருளாளர்களோட வாக்கு ஒரு பெரிய வாக்கு கிடையாது என்னஸ்கிருதம் எவ்வளவு பெரிய சமஸ்கிருதம் உண்மையில உங்களுக்கு இந்த சமஸ்கிருத சுலகத்தை பத்தி ஒண்ணு சொல்றேன் அந்த நினைக்கின்றான் வேற ஒண்ணுமில்ல விஷயம் சாதாரணம் அது மூக்கை உடையவனே கண்ணை உடையவனே காலை உடையவன அர்த்தம் பார்க்கறதுக்கு தான் பழம் கதலி சமர்ப்பயாமையா வாழப்படுத்த வைக்கிறேன் அர்த்தம் சாதாரண வார்த்தையை தான் சமஸ்கிருதத்தை சொல்லக்கூடிய அந்த மொழி நமக்கு தெரியாதனாலும் அதனுடைய சத்தத்தை பார்த்த உடனே பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம் நம்ம மொழியை சொல்லப்பொழுது நமக்கு பிடிக்கல ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழியை சொல்ல முடியாது அடுத்த பார்த்தா அப்படித்தான் இருக்கும் நம்போத நாயா நம்ம இருக்கு வைர உடையவனின்னு அர்த்தம் பெரிய வைர உடையவனின் ஒரு பெரிய விஷயமா சமஸ்கிருத சுலோகங்கள் எழுதி வச்சு சுலோகங்களுக்கு சக்தி இல்லை ஆற்றலும் இல்லை அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாற்றுவதற்கு எழுதி வச்ச சுலோகங்கள் அது அதனால திருமண ஆள்கள் சொன்னார்கள் அண்ணல் தன்னை அண்ணா சூரியனை நீங்க வணங்க வேண்டாம் தெய்வம் உள்ளி புறந்து நல்ல வார்த்தைகள் செய்யப்பட்டது செய்யப்பட்டது வாக்குள்ளோவ எல்லாம் தோன்றிய ஏலத்தில் கிடையாது கிடையாது சிறுதெய்வணக்கங்கள் அதிதெய்வ வணக்கங்கள் நமக்கு வேண்டியது இல்லை முழுமத பொருளை வணங்கும்படிதான் தேவாராசிரியர்கள் திருவாகுஆசிரியர்களுக்கு கிடையாது அதனால அந்த வாக்குகளின் பிரகாரம் முருகனை வணங்குங்கள் வணங்குங்கள் தேவாரா செந்தில் மகனாளனுக்கு முருகனுக்கு முருகனை வணங்குங்கள் அண்ணா உண்ணாமலை உடனாயே பிரம்மாந்திரர் அம்பாளை வணங்குங்கள் தட்சிணாமூர்த்தி வணங்குங்கள் நடராஜரை வணங்குங்கள் இந்த சிறு தெய்வங்கள் காடன் காட்டேரி மாடன் மாட்டேரி மதுர நவகிர வேண்டியது காரைக்காலந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தப்படாது முழு முதற் பொருளாக வந்தது தெரியுது உண்மையான சாமியார்களுக்கு இன்னொரு அடையாளம் சொல்றேன் சாமான வர்த்தி காட்டுவார்கள் அண்ணன் uh, சாதி oh <tosan> அதுதான் அன்மார் அங்கதன் இவரெல்லாம் போயிருக்கும் பொழுது அவன் சொன்னான் சம்பாதி ராமநாமத்தை சொல்லு வளர்க்க இவர்களுக்கு ராமநாமத்தை சொல்றதுல ஒரு சந்தேகம் ஏன்னா ராமரே சீதையை தேடித்தான் அவங்க அனுப்பி இருக்காரு சீதையை தேடி சொல்லி இப்ப ராமநாமத்தை சொன்னா ரெக்க வளர்க்கு சொல்றானேன்னு சொல்லி சந்தேகப்பட்டார்கள் சும்மா சொல்லுங்களேன் உடனே சிறகு வழங்குச்சு அந்த மாதிரி வளர்ந்தா அந்த நாமத்தின் பெருசு தான் அந்த மாதிரி மந்திரங்களை சொல்ல சொல்லுங்க வெட்டப்பட்ட கை வளர்ந்தால் வெட்டப்பட்ட கால் வளர்ந்தால் தோண்டப்பட்ட கண் மறுபடி உண்டானால் ஊமை பேசினால் காதுகளுக்காக காது கேட்டால் அது மகான்கள் தான் இவர் அந்த பண்றது இல்லை சும்மா ஏதாவது சாமான்களை வரை காட்டுறது அல்லது ஏதாவது தோசியம் சொல்றது உங்களுக்கு இன்னும் அடக்கும் சொல்றேன் காரைக்கிழமையார் மாப்பளத்தை ஒரு தெய்வம் அணந்து இவருடன் வேலைக்கூடாது அப்படின்னா அது வெளியே சொல்லாமலே பயந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து அந்த அந்த காலத்து மனிதர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வியாபாரம் உண்டு பேசாம நான் வெளிநாட்டு புறப்பட போறேன் அவனுக்கு <us> ஒரு <us> <us> மாம்பழத்தை உறவினர்கள் சுற்றத்தார்களுக்கு தெரிஞ்சது ஆகா ஒரு பொண்ணு வாலாட்டியா வீட்டுல இருக்க புருஷன்காரன் குலசேகர் பட்டனத்துல வேற கரையான பண்ணி இவளையும் அங்க விட்டுருவான் அப்படின்னு சொல்லி சுற்றுத்தார்கள் சேர்ந்து இவளை ஒரு பல்லக்கில் வச்சு ஏற்றிக்கணும் அந்த காலத்துல கால் நடையாத்தானே போனோம் பல்லக்கில் வச்சு ஏற்றிக்கிட்டு குலதெய்வ பட்டத்துக்கு போனான் சொந்தக்காரர்கள்லாம் ஆறு காரைக்கிழமையார் உறவினர்கள்லாம் அங்கே போன உடனே காவல் சொல்லிவிட்டாங்க அவனுக்கு அவன் பயந்துட்டான் அகா வந்துட்டார்களா மறுபடியும் அப்படின்னு பயந்துட்டான் பயந்து உடனே என்ன பண்ணா உடனே பொண்டாட்டின் புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டியையும் இந்த புள்ளையையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்து திடீர்னு நெடுஞ்சாறு கிடையாது காரைக்கிழமையார் காலில் விழுத்தான் விழுந்து பொறுத்தருவனும் தெரியாமட்டிய கூட என பயங்க நட பார்த்து உங்களுக்கு நினைச்சு அவர் தெய்வம் மாம்பழத்தை வர்த்திய காட்ட ஆண்டவங்கிட்ட இருந்து அதனால அவளது இன்றைக்கு எனக்கு மனைவி இல்லை என்றன அவளை தெய்வம் அதனால நான் கும்பிட்டேன்னு சொன்னான் கும்பிட்டேன்னு சொன்ன சுற்றுக்காரர்கள் உறுதி சொல்ல முடியும் இப்ப பார்த்தா ஆகா இனி வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை புருஷனுக்கா வாழ்ந்த இந்த உடம்பு அழிய கடவுது இது எல் இது எலும்பு உடம்பாக கடவது பேய் வடிவமாக நான் இரவனுடைய திருவடியை அடைகிறேன்ட்டு அற்புத திருவந்தாதி பாடினான் பிறந்து மொழி பயின்ற காதல் சிறந்த நின் திருவடியே சேர்ந்தேன் திருவிரட்ட மணி அந்த இடத்துல அற்புத திருவந்தாதியும் திருவருட்ட மணிமாலையும் காரைக்கிழமை பதிவாராம் திருநள்ள பாக்கலாம் பாடுனா உடம்புல உள்ள சதையெல்லாம் கொட்டி போய் எலும்பா வந்துட்ட பேய் உடம்பு சொந்தக்காரெல்லாம் பயந்து விட்டுட்டு போயிட்டான் பிள்ளைய கொண்டாட்டியும் அந்த எலும்பு உடம்புல பேய் காரைக்கால் பேய்னு சொல்றது பேய் உடம்புல அங்கிருந்து புறப்பட்டான் இந்த பேயில ரெண்டு இருக்கு அதாவது எப்படின்னு கேட்டா எத்திர வரையில்தான் பேசிட்டு சொன்னாங்க அந்த உடம்பு எலும்பு உடம்பு கண்டு சதையா இருந்தா வியாதிகள் வரும் அது ஒண்ணு எலும்பு உடம்பு அந்த உலகத்தார் சொல்லுகின்ற என்ன இருக்கு ஒரு ரீகார்டும் சொல்லறேன் மாமரகாவல 1012 அங்க ஒரு ஏர்போர்ட் இருக்கு அந்த 1012 ஏர்போர்ட்ல ஒரு கிறிஸ்தவர் பைலட் ஆர்த்தார் காங்கிரட் கட்சிதான் அவர் வீட்டுக்குள்ள வந்து கள்ள விடுது போது போது போது போதுன்னு கள்ளா விடுது அவர் பயந்து போலீஸ் ஏர்போர்ட் வந்து கள்ள விடுதுன்னு சொல்லி அவர் போலீஸை வெந்த உடனே அந்த சைதிய ஸ்டேட்டீஸ் கும்பிட்டான் அவர் பத்ரிகையில போட்டான் உடனே போலீஸ் எல்லாம் ஜாரிக்கிறதுக்கு அங்கேருந்து வந்துட்டாங்க பார்த்தா அந்த இடத்துல கல்லே கிடையாது வீடு கான்கிரீட் வீடு இதுக்குள்ள எப்படி கல் விடுக்கும் உடனே போலீஸ் போலீஸ் சூப்பரன்ட்டு எல்லாரும் வந்துட்டாங்க இது செய்தி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா நான் இதை பார்க்கறதுக்காக போனேன் நான் பார்க்கறேன் ஏகோ கூட்டம் அவர் அந்த பத்து பன்னெண்டாங்க ஏர்போர்ட் இல்லை காங்கிரஸ் கட்டிடம் கட்டி இருக்கு அந்த போய் எல்லாரும் நுழையும் பொழுது நான் முந்தைய எடுத்துக்கிட்டே நுழைஞ்சுட்டேன் போலீஸ் சூப்பரன்ட்டு போலீஸ்காரும் அவர் வீட்டுக்காரரை கேட்டாங்க வீட்டுக்காரர் சொன்னாரு இரவு 7 மணிக்கு விடுக்குது கல்லு விடுக்கும் பொழுது விளக்கெல்லாம் அடைஞ்சி கூடும் அப்டினா அது கரெக்ட்டா இப்ப பெரியவ பெரிய பேட்டரி லைட் கொண்டு வந்திருக்கேன் சூப்பர் ஹட் பொன்ஸ்ல உட்கார்ந்துட்டாங்க ஒரு டேபிள்ல உட்கார்ந்துட்டாங்க மணி 7 ஆச்சு ஊரு கல்லு விடுகல ஓதீசா ஹப்பக் கல்லாயது கலையாவது எல்லாம் ஹப்பக் அப்டினா அவன் அம்புக்கு சொல்லி எஞ்சிச்சான் பாருங்க உடனே விளக்கலாம் வந்து வச்சி கல்லு விடுது குது குது குது குதுன்னு கல்லு விடுது விழுதோடு பெரிய பேட்டரியை வச்சி அடிச்சு பார்த்தா இங்க என்ன சின்ன சின்ன கல்லா இருக்கு எப்படி கல்லு வந்து சின்னது தெரியல पूरा கல்லு விழுந்துச்சு உடனே வெளியாயிட்டேன் வெளியாகி முடிஞ்ச ஒருபாடு அப்புறம் அந்த வீட்டுக்காரர்கள் சொன்னா நீங்க தேவார திருவாசங்களை பாடுங்க தீத்தங்களை தெளிங்கி அந்த பேய் விழுந்து போன அது போல பாடுனார் பத்து நாள்ல கல்வி இதுக்கு என்ன பரிசு இப்ப மழைக்கால அதனால தேய்கள் உண்டு ஆதிகள் உண்டு அதனால மறுபழப்பு உண்டு இவ இந்த அம்பாள் இந்த காரைக்கால மேல என்ன செய்தாங்கன்னா உடம்பு சதபுதி விழுந்த உடனே எலும்பாயிட்டான் எலும்பான உடனே அற்புத திருவந்தாதியும் திருவிரட்டமணி மாலையும் பாடிக்கொண்ட வாகலே நோக்கி போறான் கையிலையே தலையாலே நடந்து விட்டான் அதாவது காற்றிலும் வேகமாக கடிந்து சென்றாருங்கிறாய் உடம்பு எலும்பு உடம்பு இந்த உடம்பாக போக முடியாது கைலையில போய் கைல மலையில உடனே அங்கே ஈஸ்வரி பார்த்தாலாம் எும்புடம்பு வருதுங்க ஆண்டவனே அம்மான் அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது ஆனா அவன் காரைக்காலமையாரான் ரெண்டு பேரை தான் அம்மான் அப்பானு சொன்னது கண்ணப்பனாரு நெல்லு கண்ணப்பாரைக்காலமையாரு உடனே விழுந்து வணங்கணும் உன்னை மரபாமை வேண்டும் அருமையான இந்த அன்பு வேண்டி அதாவது மாறாத இன்ப அன்பு இடத்துல எனக்கு இருக்க வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பறக்காமல் திருவடியில் இருக்க வேண்டும் மீண்டும் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும் அரவானின் திருவடிக்கு ஆட வேண்டும் கேட்ட அந்த வரத்தை தந்தோம் நீ திருவாலங்காட்டுக்கு போ அந்த திருவாலங்காட்டுங்கிற ஊர்ல நான் ஊருத்துவத்தாட்டை ஆடிக்கின்றிருக்கேன் அங்கு போய் பாடு இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் உடனே அங்கிருந்து புறப்பட்டு திருவாலங்காடு வந்து சேர்ந்த திருவாலங்காட்டில் வந்து அந்த சிவருமான இடத்துல பதியம் பாடுறான் கொங்கை திரங்கிங்கிற ஒரு பாட்டு அது மூத்த திருப்பதியும் பேரு ஞானசம்பந்தர் திருப்பதியும் பாடுவதற்கு முன்னே அப்பர் சுவாமிகள் திருப்பதியும் பாடுவதற்கு முன்னே மணிவாசகர் திருவாசம் பாடுவதற்கு முன்னே முதல் முதல் இரவனை நோக்கி பதியம் பாடினோடு காரைக்காலம் மேர்தான் அதனால அது மூத்த திருப்பதியும் பேரு முதல் முதல் பாடிய திருப்பதியும் அதுதான் மூத்த திருப்பதியும் பேர் தமிழ்நாட்டிலேயே மூத்த திருப்பதியும் பாடிய பெருமை பெண்ணுக்கு தான் ஆண்கள் எல்லாம் அப்புறம் தான் வந்து பாடியிருக்கான் ஞானசம்பந்தர் அப்பரசுந்தர் மணிவாகர்லாம் பின்னதான் வந்து பாடினார்கள் முதல் முதல் மூத்த திருப்பதியம் பாடிய பெருமை இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் முதல் பெருமை பெண்ணுக்கு தான் கே காரைக்கால மேயர் முதல் திருப்பதி மூத்த திருப்பதியும் பாடினா அதுக்கு மூத்த திருப்பதியும்னே பேர் அந்த பதியத்தை பாடினோடனே இளவன் காட்சி கிடைச்சது அவனுடைய திருவடிக்கு கீழே அவ இருந்து கொண்டால் மறைஞ்சிட்டா முடிஞ்சுது அவர் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு கதையை முடிக்கிறார் இரண்டு திருவடியை அடங்கி தாங்கிறது காரைக்கால இந்த வரலாற்றுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவ ஒன்னும் பெரிய சாதனை ஒன்றும் செய்யலாம் நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா அடியாரளுக்கு சோறு போட்டான் அடியாரலு கூட சிறு தொண்ட நாயனார் மாதிரி புள்ளக்கறி சமைச்சோ அல்ல இயற்கை நாயனார் மாதிரி மனைவியை கொடுத்தோ கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணை கொடுத்தோ செய்யல சாதாரண சாப்பாடு தான் வீட்டுல போடக்கூடிய சாப்பாடு தான் சாப்பிட்டு மாம்பழத்தின் அறுக்க போட்டான் இவ்வளவுதான் விஷயம் அப்ப அவளுக்கு இவ்வளவு பெரிய பெருமை எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டா நாமம் சொன்னதான் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு வந்திருந்தாலே அந்த நாம உருவேற்றம் அந்த நாமத்தினுடைய ஜபம் அதை நான் உங்களுக்கு நாமத்தை பத்தி முதல்ல சொல்லிட்டேன் அந்த இதனாலே காரைக்காலமையார் ஒரு பெரிய உன்னதமான நிலையை அடைந்து இறைவனை தன்னை அம்மா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் பெரும் நிலையை சொன்னா சைவ சாதனத்திலே நம்முடைய வழிபாட்டிலே நாமத்துக்கு ரொம்ப முக்கிய இடம் நாமத்தை பத்தி சொல்றாருவாசகர் இனக்கிலாதம் இன்பம் உன் நாமத்தை சொல்லுகின்றவர்களுக்கு எல்லையத்தை இப்ப வந்தை இப்ப நாமத்தை பத்தி அமெரிக்காக்கார நம்புறான் வெள்ளக்கார நம்புறான் நம்மதான் நம்பல நாமத்தை வெளிநாட்டுல போறோம் அரே கிருஷ்ணா அரேனா நீ இதே அதை விட வேற நம்பிக்கை கிடையாது எந்த கேள்வி கேட்டாலும் உடனே கிருஷ்ணா அரே ராம் ஹரே ஹரே அரே அரேங்கிறான் நாமம் சொல்லுவதிலே ஈடுபாடுதான் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதை விட வேற பெரிய சாதனை ஒண்ணும் கிடையாதுங்கிறது காரைக்காலம் வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கொண்ட உண்மை அதை பாடித்தான் அரவானின் திருவடி கீழ் அமர்ந்திருக்கு அறுசி இருந்தால் அது போல இருந்தார் அப்ப ஒரு பெரிய பெரிய பெருமையை காரைக்கால இதுவரை காரைக்காலமையார் பற்றி பேசியவர் சித்தாந்த வித்தகர் உயர் திரு முரு பழ இரத்தினியார் அவர்கள் கோலாலம்பூரில் பேசிய பேச்சு இது